வணக்கம் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் டிசம்பர் பத்தொன்பது அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பைசாபாத் என்ற மாவட்டத்தை அயோத்தியா என்று பெயர் மாற்றம் செய்துள்ளார் இரண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள ஏகானா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் பாரத் ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மூன்று தொழில்நுட்பம் சார்ந்த மோபஸ் சேவையை ஒடிசா மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது நான்கு மும்பையில் வெளியிடப்பட்ட நோட்ஸ் ஆஃப் எ ட்ரீம் த ஆத்தரைஸ்டு பயோக்ராஃபி ஆஃப் ஏ ரஹ்மான் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் கிருஷ்ணா ஐந்து யுத்தம் மற்றும் ஆயுதம் சம்பந்தப்பட்ட சூழலில் சுற்றுப்புற சோலலை சுரண்டுவதற்கான சர்வதேச தினம் நவம்பர் ஆறாம் தேதி கொண்டாடப்படுகிறது இனி இன்றைய பொது அறிவு குவியிலுக்கான கேள்விகள் 1. IBSF என்ற அண்டர் 16 ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்பில் பெண்கள் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் 2. இந்திய விமானப்படை தினம் என்று கொண்டாடப்படுகிறது மூன்று மூன்றாவது இந்திய ஜப்பான் கடல்சார் உடற்பயிற்சி நடைபெற்ற இடம் எது நான்கு உலக தபால் தினம் கொண்டாடப்படும் நாள் எது ஐந்து முதலமைச்சரின் சசாக்ட் கிசான் யோஜனா மற்றும் கிறிஷி சமுக் யோஜனா என்ற இரண்டு திட்டங்களை துவக்கிய மாநிலம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி